तापत्रय विनाशाय, अत्राप्युदाहरंतीमं, इतिहासं पुरातनं, நுதாந்தீமம் संवादं, विदेहस्य ஆர்ஷாச்ச வசுதேவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி நாரத மகர்ஷி பேசி கொண்டிருக்கிறார் துவாரகையிலன்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இப்போ நாரதர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அத்தாபி ஆர்ஷப்பாணாம் மகாத்மன விதேக்ச சம்பாதம் புராதனம் இமம் இத்திஹாசம் உதார்த்தி இந்த பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஆர்ஷபானாம் ஆர்ஷபானாம்னா ரிஷபதேவருடைய புத்தர்களுக்கும் மகாத்மனா விதேக்ச மகாத்மாவான விதேக மன்னராக விதேகராஜாவாக இருந்த நிமிச்சக்கரவர்த்திக்கும் சம்பாதம் புராதனம் சம்பாதம் ரொம்ப பழமையான ஒரு சம்பாதம் இந்த ஆன்மீக விஷயமான ஒரு உரையாடல் தெய்வீக உரையாடலாக இவம் இதிகாசம் உதாகரந்தி இந்த இதிகாசத்தை சொல்லுகிறார்கள் இதிகாசம்னா இப்படி ஒரு நடந்த நிகழ்ச்சி இந்த பாகவத தர்ம உபதேச விஷயத்தில் ரிஷபதேவருடைய புத்திரர்களுக்கும் விதேக சக்கரவர்த்தியாக இருந்த நிமி மகாராஜாவுக்கும் அவர் ஒரு மகாத்மா இப்போ பெரியவர் அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்வாதத்தை எல்லாரும் நினச்சி பார்க்கறது உண்டு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ற பூர்வ பீடிகையா சொல்றார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் இதனுடைய தொடர்ச்சியை பிறகு பார்க்கலாம் அத்ராப்பரன் தீமம் புராதனம் ஆர்ஷபானம் விதேக மகாத்மனா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி